ி வேற்றைக்காணையாத்தம்து நம சுவோ கவுன்யூ சம்பவ தாசம் மஹோ அஹம் வீஜப்பித்தீகிருஷ்ணர் உயர்ந்த ஜானத்தொதேசம் பண்ணுகிரேன் பண்ணி அதனுடைய பிரயோஜனத்தையும் தகுதியையும் சொன்ன பிறகு சிருஷ்டிய சுருக்கமாக சொல்றார் இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம் சகுண நிர்குண விவேகம் நிர்குண பரபிரம்மம் சகுண நாம ரூபாத்மகமான ஜகத்து மாயா இதை பற்றின விஷயம் தான் இந்த அத்தியாயத்தில் எனவே சிருஷ்டியை சொல்றார் ஏன்னா மூணு குணங்களை சொல்லணும்னா சிருஷ்டி அவசியம் சொல்ல வேண்டியிருக்கு எனவே இதற்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் மகாமாயை என்னை காரணமாக கொண்டு இருக்கிறது செயல்படுகிறது அதற்கு நான் என்னுடைய சைதன்யத்தை பிரதிபலனாக பிரதிபலன்னு சொன்னால் பிரதிபிம்பம் என்னுடைய சைதன்யத்தை மாயையில் நான் கொடுக்கிறேன் ஆஹா கர்ப்பாதானங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு மாயையில் கர்ப்பாதானம் பண்ணுறது சுத்த சைதன்யம் அது நேரம் பண்ணுறது மாயா சக்தி சுத்த சைதன்யத்தினுடைய தன்மையை இரவல் வாங்கிக்கிறது ஆகவே சுத்த சைதன்யத்தினுடைய சந்நிதியில் மாயை விளையாடுகிறது ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்னா நான் சைதன்யத்தை கொடுக்கிறேன் கர்ப்பத்தை கொடுக்குறேன்னு சொன்ன பிரதிபிம்ப சைதன்யத்தை அனுகிரகம் செய்கிறேன் இது அத்வைத சித்தாந்தப்படி இப்படி உபதேசம் பண்ணுகிறோம் அதிலிருந்து சர்வ பூதங்கள்லாம் அனைத்து சரீரங்களும் தோன்றுகின்றன அப்படின்னு நேற்றைக்கு பார்த்தோம் இப்போ அதை அதையே கொஞ்சம் சுருக்கமாக விளக்கி சொல்ற ஹே கௌந்தேய சர்வயோனிஷு யாஹா மூர்த்தையா சம்பவந்தி இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு விதமான எண்பத்தி நாலாயிரத்தி சொச்சம் ஸ்பீஷீஸ் இருக்குது அந்த எல்லா ஸ்பீஷீஸ்லருந்தும் வரக்கூடிய வஸ்துக்கள் வஸ்துக்கள்னா சரீரங்கள் அதாவது நடப்பனை ஊர்வன பரப்பனை அப்புறம் அண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் உத்விஜம் அதாவது முட்டையிலிருந்து வர்றது வேர்வையிலிருந்து வர்றது பூமியை புலந்துண்டு வர்றது கர்ப்பத்திலிருந்து வரக்கூடியது எல்லாவற்றையும் சேர்த்து சொல்றார் எல்லா காரணங்களிலும் எல்லா உடம்புக்கான காரணங்களிலும் உடம்பு எந்தெந்த உடம்புகளெல்லாம் வடிவங்கள் எல்லாம் தோன்றுகின்றனவோ தாசாம் பிரம்ம மகத்யோனிகி அந்த வடிவங்களுக்கெல்லாம் மூல காரணம் மகத்த மகத்தான பெரிய சர்வ காரணமாக இருப்பது பிரம்ம என்று சொல்லக்கூடிய பெரிய வஸ்துவான மாயை இந்த இடத்துல பிரம்மசப்தத்துக்கு மூணாவது ஸ்லோகத்திலையும் இந்த நாலாவது ஸ்லோகத்திலையும் பிரம்மங்கிறதுக்கு மாயின்னு அர்த்தம் பிரம்ம மகத்தியோனி அதுதான் சர்வ மூல காரணமாக இருக்கிறது அகம் பீஜப்பிரதா பிதா நான் அந்த மாயாசக்திக்கு விதையை கொடுக்கின்ற தந்தையாக இருக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்லோகமும் இந்த சிருஷ்டிக்கு சைத்தன்யமும் மாயையும் தாயும் தந்தையாக இருக்கிறது என்று உபதேசித்திருக்கிறது தாயாக மாயையையும் தந்தையாக சைதன்யத்தையும் உபதேசித்திருக்கிறது ஆக தந்தையாகிய தூய உணர்வு தாயாகிய பொருள் என்று சொல்லக்கூடிய மேட்டர்ன்னு சொல்கிறோமே இந்த மாயா சக்தி தூய உணர்வின் நிழலை பெற்று கொண்டு படைப்பை நிகழ்த்துகிறது அதுதான் பீஜப்பிரதானம்னு பேர் தந்தை தந்தையாகிய தூய உணர்வு மாயையில் தன் நிழலை கொடுக்கிறது மாயை நிழலை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது நிழலை கொடுக்கக்கூடிய செயலை உணர்வு செய்யவில்லை நிர்வீகாரமாக நிர்குணமாக பிரம்மம் என்று சொல்லப்படுகிற தூய உணர்வு இந்த இடத்துல பிரம்மம் இல்லை தூய உணர்வு அப்படி இருக்கிறது அதாவது பிரம்மத்துக்கு சாதாரணமாக அர்த்தம் பரம்பொருள் தூய உணர்வுன்னு சொல்லுவோம் இந்த கான்டெக்ஸ்டில் பிரம்மங்கிற சொல்லுக்கு மாயைங்கிற அர்த்தம் எடுத்துக்கொண்டிருக்கும் ஆகவே தூய உணர்வாகிய பரம்பொருள் இந்த மாயையில் அதனுடைய சத்துவ பிரதானத்தில் நிழலை வாங்கி தூய உணர்வின் நிழலை வாங்கிக் கொள்வது தான் இங்கே பீஜப்பிரதானம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இனிமே பகவான் குணங்களை பற்றி அதன் மூலம் சொல்ல போகிறார் அது நாளைக்கு படிப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி பேணி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான உரைகள்